வழிபாட்டு முறைகள் திருநள்ளாற்றுக்கு ஸ்ரீ சனீஸ்வரனை வழிபட முதலில் நல சென்று தீர்த்த குலத்தை வந்து குலத்தின் நடுவில் இருக்கும் நலச்சக்கரவர்த்தி தமையந்தி குழந்தைகள் உருவச் சிலைகளை வணங்கி வழிபடுதல் வேண்டும் பிறகு நல்லெண்ணெயை தலையில் தேய்த்து வடக்கு அல்லது கிழக்கு முகமாக ஒன்பது முறை ஸ்நானம் செய்து தலைமுழுக்காட வேண்டும் நலதீர்த்தத்தில் பழைய துணிகளை உடுத்தி நீராடி அந்த துணிகளை அங்கேயே விட்டுவிட்டு செல்லும் பழக்கம் உள்ளது நீராடிய பின்னர் அருகில் உள்ள விநாயகரை தரிசித்து சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு பின்னர் ஆலயம் செல்ல வேண்டும் தேங்காய் ஓடு போல நம் மனதில் ஆணவமெல்லாம் தெரித்து அழிய வேண்டும் பின்னர் ஆலயம் செல்ல வேண்டும் திருநல்லாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் ஊரின் மத்தியில் உள்ளது இவ்வாலயத்தை சுற்றி நான்கு மாட வீதிகள் உள்ளன நான்கு வீதிகளிலும் விநாயகருக்கு தனித்தனி ஆலயங்கள் உள்ளன கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலய முகப்பில் ஐந்து நிலை இராஜகோபுரம் ஏழு நிலை இராஜகோபுரங்களும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன பார்த்தவர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும் கோபுரங்களை கடந்து உள்ளே செல்வோம் இக்கோயிலின் வடக்கு பகுதியில் நந்தவனம் தெற்கு பார்த்த வசந்த மண்டபம் வடகோடியில் திருக்காலத்திநாதர் சந்நிதியும் யாகசாலையும் உள்ளன கட்டை கோபுரத்தின் தென் பகுதியில் கற்பக விநாயகர் காட்சி தருகிறார் உட்பிரகாரத்தில் தெற்கு மாளிகை மத்தியில் முதலில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைவணங்கும் நிலையில் நிற்கிறார் அடுத்து விநாயகர் சுப்பிரமணியர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் காட்சிகள் அடுத்து கலினீங்கிய நலனும் சிவலிங்கமும் காட்சி தருகின்றனர் கணபதியையும் சுப்பிரமணியர் சந்நிதியையும் தரிசனம் செய்துவிட்டு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரரை தரிசிக்க வேண்டும் கர்ப்ப ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுயம்பு லிங்க வடிவில் காட்சி தருகிறார் மூலவரின் தரிசனத்திற்கு பிறகு மூல சன்னிதிக்கு தென்புறம் விடங்க தியாகராஜர் சந்நிதியில் தியாகராசரை தரிசிக்க வேண்டும் அடுத்து பிரணாம்பிகை சன்னதி சென்று மதுரை மீனாட்சி சன்னதிக்கு நிகரான திருநல்லாறு பிரணாம்பிகை சன்னிதியில் பிரணாம்பிகையை தரிசிக்க வேண்டும் போகமார்த்த பூன்முளையார் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெல்லேற்றல் பரமேட்டி யாகமார்த தோளுடையன் கோவன ஆடையின் மேல் நாகமர்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே திருநல்லாறு இறைவனை துதித்து திரு ஞானசம்பந்தர் பாடிய பச்சை பதிகம் சைவ சமயத்தின் பெருமையை உலகுக்கு உணர்த்த நெருப்பிலிட்டபோதும் எரியாமல் இருந்ததாக சொல்வார்கள் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தின் மிக பெரும் சிறப்பாக பச்சை பதிகம் பெற்ற வரலாற்றால் திருநல்லாற்று அம்மைக்கு சமயம் காத்த நாயகி என்ற பெயரும் நிலவுகிறது இறுதியாக பிராணாம்பிகை சந்நிதி வாயிலை ஒட்டி ஈஸ்வரனுக்கும் பிராணேஸ்வரிக்கும் நடுவில் ஒரு பிறையிலே கிழக்கு முகமாக நோக்கி அருள்வாளிக்கும் ஸ்ரீ சனீஸ்வரரை தரிசிக்க வேண்டும் ஸ்ரீ சனீஸ்வரர் ஒரு முகம் உடையவர் நான்கு கைகள் மேல் கைகளில் வளம் இடம் அம்பும் வில்லும் கீழ்கைகளில் வாழும் வரதான முத்திரையும் கொண்டவர் நீல மேனி உடையவர் சடைமுடி தரித்தவர் கருநிற ஆடை கரும் சந்தனம் நீல மலர்மாலை இவற்றையெல்லாம் விருப்பமாய் அணிபவர் எல்லா கோவில்களிலும் மேற்கு நோக்கி உக்ரமூர்த்தியாக விற்றிருக்கும் ஸ்ரீ சனீஸ்வரர் திருநல்லாற்றில் மட்டும்தான் கிழக்கு நோக்கி அனுக்கிரகமூர்த்தியாக காட்சி தருகிறார் அதனால் சனியை கிரகமாக பாவிக்காமல் மூர்த்தியாகவே பாவனை செய்து ஈஸ்வரனுக்கும் பிராணேஸ்வரிக்கும் நிகராக எல்லா நாட்களிலும் ஐந்து கால பூஜைகள் இவ்வாலயத்தில் நடைபெறுகின்றன கருப்பு துணி நீலக்கல் நீலோற்பவ மலர்களால் அலங்காரம் செய்து ஸ்ரீ சனீஸ்வரருக்கு ஆராதனை செய்வது மரபு சனி தோஷம் உள்ளவர்கள் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வழிபடுகிறார்கள் எல் விளக்கு ஏற்றி சுவாமியை வழிபாடு செய்கிறார்கள் எல் சாதம் படைத்து சகசிரநாம அர்ச்சனை அபிஷேகம் நவக்கிரக சாந்தி ஹோமம் ஆகியவற்றை செய்கிறார்கள் மூலவர் தர்பாரண்யேஸ்வரருக்கு வஸ்திரம் சாத்துதல் பால் பன்னீர் இளநீர் தயிர் நல்லெண்ணெய் சந்தனம் விபூதி அபிஷேக ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் அன்னதானமும் வெகு சிறப்பாக திருநல்லாற்றில் நடைபெறுகிறது இத்தலத்தில் சானி பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக உள்ளதால் இங்கு அர்ச்சனை செய்த பிரசாதங்களை வீட்டுக்கு எடுத்துச் செல்லலாம் முக்கிய விழாக்கள் சனிப்பெயர்ச்சி விழா திருநள்ளாறு தலத்தின் மிக பிரம்மாண்டமான திருவிழா ஆண்டுதோறும் வைகாசி மாதம் உத்திரட்டாதி நாளில் கொடியேற்றி பதினெட்டு நாட்கள் பிரம்மோற்சவ விழா நடைபெறும் இவ்விழாவின் போது இறுதி இடையனுக்கு இறைவன் காட்சி தந்த விழா நடைபெறுகிறது புரட்டாசி பௌர்ணமி நாளில் அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது தீர்த்தங்களின் சிறப்பு பிரம்மனால் உண்டாக்கப்பட்ட பிரம்ம கலை வல்லமையை அருளும் வாணி பாவம் போக்கும் அன்ன இம்மை வாழ்வில் இன்பம் உண்டாக்கும் நல கண்ணால் கண்டாலே குற்றம் நீக்கும் கங்கா கூபமாகிய ஆகிய தீர்த்தங்கள் நன்மைகளை நாள்தோறும் நாடி வரும் அடியவர்க்கு வழங்கி கொண்டிருக்கின்றன நலதீர்த்தத்தின் பெருமையை உலகமே அறிந்த காரணத்தால் அத்தீர்த்தத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடி களி அருள் பெற்று திரும்பிய வண்ணம் இருக்கின்றனர் அத்தீர்த்தம் ஆடுபவர் கேசமழைப்பசிந்து நத்தீர்த்தம் மெய்ப்பார் படலும் முருநன்கடைந்தான் மெய்த்தினி தோலருமும் புவியோரும் விண்ணோரும் இத்தீர்த்த மேன்மை பெரிதாமென விண்பமுற்றார் என்பது கோக்கொலை தீர்த்தச் சறுக்க பாடல் திருநள்ளாற்று தீர்த்தங்களில் கூட வேண்டியதில்லை தீர்த்தங்களில் நீராடிவிட்டு வருபவர்களின் சிரத்திலிருந்து ஒரு துளி நீர் நம்மீல் விழுந்தாலும் நம் துன்பங்கள் விலகிவிடும் என்கிறது திருநள்ளாற்று தல